வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறாவது ஹென்றி தனது ஒன்பது வயதில் இங்கிலாந்தின் மன்னராக குடியமர்த்தப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரிட்டிஷ் படையினர் திரிகோணமலையை டச்சுக்காரர்களிடமிருந்து கைப்பற்றினர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த பெர்டினன்ட் வான் ஜெப்ளின் என்பவர் பயணிக்கக்கூடிய பலூனுக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் அல்வா எடிசன் முதலாவது திரைப்படம் காட்டும் கருவியான கெனடாஸ் கோப்புக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி அமைக்கப்பட்டது இருபதாம் ஆண்டு முதலாவது வானொலி செய்தி சேவை எயிட் எம் கே எனப்படும் வானொலி டிரெட்ராய்டில் இயங்கும் எயிட் எம் கே வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவில் லிபரல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து மலேசியா விடுதலை பெற்றது இதேபோல போல தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து ட்ரெனன் டபோ விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கார்பீல்ட் சோபர் அவர்கள் கிரிக்கெட் போட்டியொன்றில் ஒரே ஓவரில் ஆறு சிக்சர்கள் அடித்து சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் ஜனாதிபதி ஆட்சி அறிமுகப்படுத்திய புதிய அரசியல் யாப்பு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் பயணிகள் கப்பல் அட்மிரல் நகிமோவ் கருங்கடலில் மூழ்கியதில் 423 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒராம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திலிருந்து கிர்கிஸ்தான் வெளியேறி தனிநாடாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரிஷ் குடியரசு ராணுவம் போர் நிறுத்தத்தை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேல்ஸ் இளவரசி டயானா பாரிஸில் கார் விபத்தில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாக்தாத்தில் அல் ஐமா பாலத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரேசில் அதிபர் அவர்கள் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு வடகொரியா தனது முதலாவது செயற்கைக்கோளை செலுத்தியது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆண்டு ஜஹாங்கீர் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மரியா மாண்டிச்சோரி இத்தாலிய கல்வியலாளர் மருத்துவர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு மே வேணுகோபால பிள்ளை தமிழக பதிப்பாசிரியர் படைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எஸ் ஆறுமுகம் ஈழத்து பொறியியலாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரமன் மகசாசே பிலிப்பைன்ஸின் ஏழாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு வை அனவரத விநாயகமூர்த்தி ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அம்ரிதா பிரீத்தம் இந்திய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கிளைவ்லாய்டு மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாலுபாய் பட்டேல் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ரிது பர்னோ இந்திய நடிகர் இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜவகல் ஸ்ரீநாத் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு யுவன் சங்கர் ராஜா இந்திய இசையமைப்பாளர் பாடகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எண்நூத்தி பதினான்காம் ஆண்டு ஆர்தர் பிலிப் நியூ சவுத் வேல்ஸின் முதலாவது ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சூசி பிள்ளை இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மங்களங் கிழார் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புதுவை சிவம் புதுவை எழுத்தாளர் கவிஞர் இதழாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு பியாந்த் சிங் பஞ்சாபின் முன்னாள் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு டயானா வேல்ஸ் இளவரசி இரண்டாயிரமாவது ஆண்டு கே கே பாலகிருஷ்ணன் கேரள அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வை அனவரத விநாயக மூர்த்தி ஈழத்து எழுத்தாளர் ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிராங்க் மெக்டொனால்டு அமெரிக்க வானியற்பியல் அறிஞர் இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சத்தியராசு லட்சுமி நாராயணா இந்திய இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் கிர்கிஸ்தான் மலேசியா கெனிடா அண்ட் டொபேக்கோ ஆகிய நாடுகளில் விடுதலை தினம் என்று மால்டோவா நாட்டில் தேசிய மொழி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை